காலைமம் நான்காம் அதிகாரம் ஒரு அமைதியான அறிவுறுத்தலை போல தொடங்குகிறது ஆனால் அது ஒரு கனமான சத்தியத்தை தாங்க நிற்கிறது ஒரு முகாமை சாதாரண வழிகளில் சுமக்கப்படுவதில்லை அது பரிசுத்த ஒழுங்கின் படியும் கட்டளையின் கீழும் பயத்தோடும் கவனமான கீழ்படிதலோடும் சுமக்கப்படுகிறது தேவன் அருகில் மட்டும் இருப்பவர் அல்ல அவர் என்பதை இந்த அதிகாரம் அவர் அருகில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு சிறிய விவரமும் முக்கியம் யாவை தேவன் லேவியர்களை ஒரு விசேஷ கணக்கெடுப்பு எடுக்கும்படி மோசை மற்றும் ஆரோனை அழைப்பதிலிருந்து இதை தொடங்குகிறார் இது என்னாகமும் ஒன்றில் பார்த்தது போன்ற போர் வீரர்களின் கணக்கெடுப்பு அல்ல இது வழியாக செல்லும் ஊழியர்களின் கணக்கெடுப்பு இந்த சுறுசுறுப்பான கடினமான பணிக்கு சேவை வயது முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரை என்று யாவை தேவன் நிர்ணயிக்கிறார் இது ஒரு நியமிக்கப்பட்ட பணி அல்லது சேவைக்கு படைக்குள் நுழைவது போல விவரிக்கப்படுகிறது பரிசுத்தமான சேவை என்பது ஒரு வகையான யுத்தம் என்பதை காட்டுகிறது அது ஒழுங்கின் மற்றும் தேவ கோபத்திற்கு எதிரான யுத்தம் பின்பு தேவன் லேவியர்களின் மூன்று வம்சங்களின்படி வேலையை பிரிக்கிறார் லேவியின் மகன்கள் கெர்சோன் கோகாத் மற்றும் மெராரி ஒவ்வொரு வம்சத்திற்கும் ஒவ்வொரு பொறுப்பு உள்ளது அவர்களுக்கு ஏனென்றால் வெவ்வேறு வகையான மென்மையானவை மற்றும் அகலமானவை சில சுமைகள் மிகவும் பரிசுத்தமானவை மற்றும் ஆபத்தானவை சில சுமைகள் கனமானவை மற்றும் கட்டுமான சம்பதமானவை தேவன் சரியான மேலும் பகுதிக்கும் நியமிக்கிறார். முதலில் ஒப்படைத்தியர்களின் பெரிய பனி பரிசுத்தின் அதிக கனத்தை உடையது ஆராதனையின் இதயத்திற்கு மிக நெருக்கமான மகா பரிசுத்தமான பனிமூட்டுகளுக்கு அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் ஆனால் இந்த அதிகாரம் ஒரு கடுமையான எல்லையை வகுக்கிறது கோகாத்தியர்கள் பரிசுத்தமான பொருட்கள் மூடப்படாமல் இருக்கும் பொழுது அவற்றை தொடவோ அல்லது பார்க்கவோ கூட அனுமதிக்கப்படவில்லை ஆரோனும் அவனுடைய குமாரரும் முதலில் உள்ளே சென்று எல்லாவற்றையும் மூடி பயணத்திற்கு தயார் செய்ய வேண்டும் ஆசாரியர்கள் மூடிய பின்னரே கோகாத்தியர்கள் வந்து சுமக்க முடியும் ஒருப்பதில்லை அது எப்போதும் ஒரு மத்தியஸ்தர் மூலமாகவே நடக்கிறது ஆசாரியர் முன்னே செல்கிறார் ஆசாரியர் மூடுகிறார் பின்னரே ஊழியர்கள் சுமக்கிறார்கள் எனவே இஸ்ரேல் பயணம் புறப்படும் பொழுது ஆரோனும் அவன் குமாரரும் முதலில் திரைசீலையை இறக்கி உடன்படிக்கை பெட்டியை அதனால் மூடுவார்கள் பிறகு அவர்கள் அதன் மேல் மற்ற மூடுலையிட்டு சுமப்பதற்குரிய தண்டுகளை இடங்களில் வைப்பார்கள் அவர்கள் சமூக தப்ப மேசையையும் அதன் தட்டுகளையும் பாத்திரங்களையும் மூடி நித்திய அப்பத்தை அதன் மேல் வைத்து பயணத்திற்காக அதை மூடுவார்கள் அவர்கள் குத்து தண்டையையும் அதின் விளக்குகளையும் கருவிகளையும் எண்ணெய் பாத்திரங்களையும் மூடுவார்கள் பரிசுத்தலத்திலுள்ள பொற்பீடத்தையும் மற்ற மூடுகளையும் மூடுவார்கள் அவர்கள் வெண்கல பலிப்பீடத்தையும் அதன் கருவிகளையும் தயார் செய்து மூடுவார்கள் சாம்பலை அகற்றிவிட்டு பயணத்திற்காக பலிப்பீடத்தை சுற்றி கட்டி வைப்பார்கள் இவைத்தியர்கள் சு வருவார்கள்வன் இதயத்தை துளைக்கும் ஒரு வாக்கியத்தைக்காத்தியர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானவைகளை தொடரக்கூடாது இன்னொரு எச்சரிக்கை இன்னும் கூர்மையானது பரிசுத்தமானவைகள் மூடப்படும் பொழுது ஒரு கனப்பொழுது கூட அவர்கள் உள்ளே சென்று பார்க்க கூடாது மீறினால் அவர்கள் சாவார்கள் தேவன் கடுமையானவர் அல்ல பரிசுத்தம் உண்து என்பதால் தான் இது பரிசுத்தமானவைகள் சாதாரணமானவை அல்ல யாவை தேவனின் பிரசன்னடிதல் உள்ளவர்களுக்கு ஆபத்து நம்பிக்கையற்ற விதத்தில் நாம் தேவனை பார்த்து பயப்பட வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வுகள் எழுதப்படவில்லை ஜீவனை பாதுகாக்கிற யாவை தேவனின் பயத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவே இவை எழுதப்பட்டுள்ளது கோகாத் வண்டிகளை பெறவில்லை கோகாத் எருதுகளை பெறவில்லை கோகாத் தோள்களின் தண்டுகளினால் சுமையோடு நெருங்கிய தொடர்பில் சுமந்தார்கள் ஆனாலும் பரிசுத்தமான பொருளை தொடாமலே சுமந்தார்கள் மக பரிசுத்தமான சுமைகள் வித்தியாசமாக சுமக்கப்படுகின்றது என்பதை நெருக்கத்தோடும் எல்லைகளோடும் அதே சமயம் பயபக்தியோடும் சுமக்கப்படுகின்றது அடுத்து கெர்சோனியர்களுக்கு அவர்களுடைய பங்கு கொடுக்கப்படுகிறது அவர்களுடைய கடமை பரிசுத்தமான தளவாடங்கள் அல்ல தேவனுடைய வீட்டை கண்ணுக்கு புலப்படும்படி அமைக்கும் துணிகள் மற்றும் மூடு திரைகள் அவர்கள் வாசஸ்தலத்தின் மூடு கூடாரத்தின் மூடு வாசல் திரையையும் பிரகாரத்தின் தொங்கு திரைகளையும் பிரகார வாசலின் திரையையும் இவைகளோடு இருந்த கயிறுகளையும் மற்ற பனிமூட்டுகளையும் சுமந்தார்கள் அவர்களுடைய வேலை ஆவியில் குறைந்தது அல்ல மூடு இல்லாமல் வாசஸ்தலம் இல்லை திரைகள் சுமப்பதற்கு உதவியை பெற்றார்கள் போக்குவரத்திற்காக அவர்களுடைய வண்டிகளும் எருதுகளும் ஒதுக்கப்பட்டது பிற்பாடு வேதாகமும் காட்டுகிறபடி மோசே கெர்சோனியர்களுக்கு அவர்களுடைய சுமைக்காக இரண்டு வண்டிகளையும் நான்கு இறுதுகளையும் கொடுத்தார் ஆனாலும் இந்த போக்குவரத்தும் ஆசாரியர்களின் மேற்பார்வையின் கீழ்தான் இருந்தது என்பதை என்னாகமும் நான் காட்டுகிறது எதுவும் தவறாக செய்யப்படாதபடி ஆரோனின் குமாரனாகிய இத்தாமார் அவர்களுடைய வேலையை மேற்பார்வை செய்தான் பரிசுத்தமான சேவை என்பது தனிச்சையானது அல்ல என்பதை இது மீண்டும் வருகிறார்கள் இவர்கள் கனமானவற்றை தூக்குபவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தின் சட்டகம் மற்றும் கட்டமைப்பு இவர்களுடைய கடமை பலகைகள் தாழ்பால்கள் தூண்கள் பாதங்கள் முளைகள் கயிறுகள் மற்றும் இந்த பகுதிகளோடு தொடர்புடைய அனைத்து கருவிகள் பிரகாரத்தின் தூண்கள் மற்றும் பாதங்கள் உட்பட இவர்களுடைய பணியடை மரம் மற்றும் உலோகம் சார்ந்தது கட்டமைப்பு இல்லாமல் ஆசாரிப்பு கூடாரம் நிற்க முடியாது பாதங்கள் இல்லாமல் பலகைகள் நிற்காது தாழ்பால்கள் இல்லாமல் சட்டகம் உறுதியாக இருக்க முடியாது தேவனுடைய வீட்டின் எலும்பு கூடு போன்ற கட்டமைப்பை மெராரியர்கள் சுமந்தார்கள் மெராரியும் வண்டிகளையும் எருதுகளையும் பெற்றார்கள் அவர்களுடைய ஒவ்வொரு சுமையும் ஒரே மாதிரியாக சுமக்கப்படுவதில்லை ஆனால் ஒவ்வொரு சுமைப்பும் சமமாக அவருடைய கட்டளையின் கீழ் இருக்கிறது என்பதை கடவுள் காட்டுகிறார் இப்பொழுது ஒரு சிறிய விவரத்தை தவறிவிடுவதற்கான தண்டனை தெளிவாகிறது ஆபத்து தவறு செய்த நபருக்கு மட்டுமல்ல அது முகாம் முழுவதின் தேவ கோபத்தை கொண்டு வரக்கூடும் பரிசுத்தமானவைகள் லகுவாக கருதப்படும் பொழுது மக்கள் அனைவரும் பாதிக்கப்படுகிறார்கள் ஆதலால் தான் தேவன் கடுமையான எல்லைகளையும் கடுமையான வரிசை கிரமத்தையும் கடுமையான மேற்பார்வையையும் கொடுத்தார் ஆசாரியர்கள் முதலில் மூடினார்கள் லேவியர்கள் இரண்டாவதாக சுமந்தார்கள் யாரும் யாரும் எதையும் செய்யவில்லை யாவே தேவன் இதை இப்படியாக செய்ய சொன்னதற்கு ஆழமான காரணங்கள் உண்டு பரிசுத்தமானதற்கும் சாதாரணமானதற்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் இஸ்ரேலுக்கு கற்றுக்கொடுத்து கவன குறைவினால் சாகாமல் தேவனை மையமாக கொண்டு வாழ்வதற்கு அவர் ஒரு மக்களை பயிற்றுவித்துக் கொண்டிருந்தார் தேசமாக எகிப்திலிருந்து கட்டி எழுப்பி கொண்டிருந்தார் அவர் ஒரு ஜீவனுள்ள உவமையையும் உருவாக்கிக் கொண்டிருந்தார் தேவனை அணுகுவதற்கு மத்தியஸ்தர் தேவை ஆசாரியர் முன்னே செல்ல வேண்டும் மூடுதல் முதலில் நடக்க வேண்டும் அப்போது தான் பரிசுத்தமான நகர முடியும் அவை கிழிப்படிதலினால் சுமக்கப்படுகின்றது பரிசுத்தமான சுமைகள் உற்சாகத்தினால் கையாளப்படுவதில்லை அவை யாவை தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினால் கையாளப்படுகின்றது ஆசாரிப்பு கூடாரம் காத்திருக்கும் ஒரு மறைவான ஞானம் இருக்கிறது யாவை தேவன் இந்த கடினமான வேலைக்கான வயதை முப்பது முதல் ஐம்பது வரை என்று நிர்ணயித்தார் ஆனால் பின்னர் அவர் லேவியர்கள் இருபத்தைந்து வயதிலேயே சேவையை தொடங்குவதை பற்றி பேசுகிறார் ஒரு ஐந்து வருட இடைவெளி பூட்டப்பட்ட கதவு போல அமைதியாக அமர்ந்திருக்கிறது அந்த கதவு ஒரு ஆழமான வடிவதற்குள் திறக்கிறது பொறுப்புக்கு முன் பயிற்சி சுமைக்கு முன் ஆயத்தம் மற்றும் கிறிஸ்துவையும் புதிய சிருஷ்டியின் ஆசாரியத்துவத்தையும் முன்னோக்கி காட்டும் ஒரு இரகசியம் அடுத்த பகுதி அங்குத்தான் திரும்புகிறது நீர் சாதாரணமாக கையாளப்படக்கூடிய தேவன் அல்ல சுத்தமான இருதயத்தோடு உம்முடைய எல்லைகளையும் கனம் பண்ணவும் உம்முடைய அறிவுறுத்தல்களுக்கு கீழ்ப்படியவும் எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் கவனக்குறைவான ஆராதனை கவனக்குறைவான வார்த்தைகள் மற்றும் உம்முடைய பிரசனத்திற்கு அருகில் கவனக்குறைவான வாழ்க்கை வாழ்வதிலிருந்து எங்களை காத்து கொள்ளுங்கள் எங்கள் பிரதான ஆசாரியராகியேசுவின் மூலம் எங்களை மூடிக்கொள்ளுங்கள் உம்முடைய பரிசுத்தமானவைகளை பயபக்தியோடும் தாழ்மையோடும் அன்போடும் சுமப்பதற்கு எங்களை பயிற்று வீங்கள் எங்கள் வாழ்க்கையானது உம்முடைய வீட்டை பாதுகாப்பதற்காகவும் மது நாமத்திற்கு ஒருபோதும் அவமானத்தை கொண்டு வராததாகவும் இருக்கும்படி உமக்கு பயப்படும் பயம் எங்களுக்குள் ஞானமாக மாற பிதாவே ஆமே